ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்முகம் ஸ்காந்தபுராணத்திலே வைஷ்ணவகண்டம் என்கிற பகுதியிலே சொல்லக்கூடியதான வைசாக்க மகாத்மியத்தினுடைய பெருமைகளை பார்த்துன்னு வரும் தற்காலத்தில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தர்மத்தை காண்பிக்கிறார் வியாசர் அதற்குன்னு ஒரு சரித்திரத்தை காண்பிச்சிருக்கார் அதை தான் பார்த்துன்னு வரோம் யாகசாலையில் தர்மவர்னர் அங்கு கூடியிருக்கிற மகரிஷிகள் பேசுவதை கேட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் நாரத சுவாமி வரார் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் விதம் சரியில்லை இதை திருத்தனும் என்கிறதற்காக நாரதசுவாமி வஸ்திரம் இல்லாமல் அங்கே வந்து சேர்ந்து அந்த மகரிஷிகளுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறார் ஹே மகரிஷே நீங்கள் இந்த கலியினுடைய ஒரு தோஷத்தினால கலியை பெருமையாக பேசின்றிருக்கே ஆனால் கலி என்கிறது ஒரு காலம் அது ஒரு யுகம் யுகம்னா காலம்னு யுகங்கள் காலங்கள் மாறின்றே இருக்கும் ஆனால் நாம் செய்ய வேண்டியதான தர்மத்தினுடைய ஸ்வரூபமோ அந்த கிரியையினுடைய ஸ்வரூபமோ மந்திரங்களோ மாறாது அதை நாம் சரியான முறையில் தான் செய்யணும் எப்படி சொன்னாலும் பரவாயில்லை முன்ன பின்ன சொன்னாலும் கலியனுடைய அனுகிரகத்தினாலே சரியாக போயிடும் என்கிற எண்ணம் தவறான எண்ணம் மந்திரங்கள் தான் தேவதாத ரூபம் நாம் தெய்வங்களை ஆராதிக்கிறோம் அப்படின்னா அங்கே ரெண்டு ரொம்ப முக்கியம் ஒன்றும் முழுமையான ஈடுபாடு வேணும் ரெண்டாவது மந்திரங்கள் சரியானபடி உச்சரிக்கணும் இது ரெண்டும் சரியாக இருந்தால்தான் நாம் அந்த பலனை பூர்ணமாக அடைய முடியும் இல்லை இல்லாவிடில் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணினாலும் பிரயோஜனம் மேலும் நீங்கள் யாகசாலையில் அமர்ந்து இப்படி பேசுவதால் நீங்கள் प्रिय पाप तै अडे श्रुतिस्मृति धर्मशास्त्र पुराण ज्योतिषा तथा पुस्तक फलक वापि तत्साधनमता विक्रजेति लोभात्म महाक व्रजेत वेद ऋषिह पणिन धर्मशास्त्र पुराण अदर्न पुस्तक अद इव நம்முடைய மந்திரங்கள் இவைகளெல்லாம் இந்த குறைவாக பேசக்கூடாது இவைகளெல்லாம் மாற்றுவதற்கோ இதை மாற்றி அமைப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை அப்படி இருந்தால் மகாந்தம் நரக்கம் பிரஜயத்து பெரிய நரக்கமானது கிடைக்கும் அந்த நரக்கத்திலிருந்து நம்மால் மீற முடியாது என்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயமில்லை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ததாப்பி விரவக்ஷாமி துர்கடஞ்சத்வயம் த்ருவம் சிஷ்ணஸ் நிக்கிரக புத்திராக ஜிஹ்வாஜா அப்ப நித்யசா நான் ஒரு கையை பிறப்புறுப்பிலையும் இன்னொரு கையை வாயிலையும் மூடினு வந்திருக்கேன் எதற்கு அப்படின்னா இது ரெண்டும் அடக்கம் வேணும் பிறப்புறுப்பை அடக்கணும் வாயை ஜிஹ்வையை அடக்கணும் பேச்சு அதிகமாக இருக்கப்படாது ஏன்னா இது ரெண்டு தான் கலியினுடைய தோஷத்தினாலே மிகவும் த தவறான முறையில் போகும் இது இரண்டும் ஒரு அடக்கம் இல்லாமல் போகக்கூடிய காலம் இந்த கலிகாலம் இந்த கலியினுடைய தோஷம் உங்களையும் விட்டு வைக்கல தயம் எது பவேசாஜ்ஜனாரனா தலியுகாகமே பாண்டம் பார்த்திவ்வா சஞ்சர்தும் யுகம் எத்தாப்பி தேசேஷு மனோயத்ர பிரசீத தீ ஆகையினாலே மகர்ஷிகளான இந்த கலிகாலம் விட்டு வைக்கல நீங்கள் இந்த யாகத்தை பூர்த்தி செய்த பிறகு இங்கு இருக்க வேண்டாம் பாகண்டம் பாகண்டம்னால் எந்த ஒரு இல்லாமல் ஜனங்கள் போக ஆரம்பிக்கிறதான காலம் நீங்கள் எங்கு தர்மம் நிறைஞ்சு இருக்கோ அங்கே அதை நோக்கி நீங்கள் அனைவரும் செல்லணும் சொல்லணும் இங்கு இது தத்வச்சனம் ஸ்ருத்வா முனையஹா சம்சிதம் விரதா சத்ரம் சமாப்பிய சகசா யஜுஸ்தேச்ச யதா சுகம் இப்படி நாரதசுவாமியை பேசி அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் மகரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக போயிடு யாகசாலையில் வந்து இப்படி கலியை பற்றி பெரிசாக பேசும்படியாக வந்துவிடுதே கலியனுடைய தோஷம் நம்மையும் விட்டு வைக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினதுக்கு வருத்தப்பட்டு அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி பூர்த்தி பண்ணிட்டு அங்கிருந்து அவர் அவர்கள் கிளம்பி போயிட்டார் தர்மவர்ணோப்பி தச்சுருவா தியும் பூமிம் மனோதே சவிரதம் சோர்தே ஜஸ்கம் திருத்வாதண்ட கமண்டலு ஜட்டாவல் கலதாரி சூத்வா சைவம் யயோ புனா தர்மவர்ணரும் நாரதஸ்வாமி பேசினது கேட்டு அவருக்கு மனசு ரொம்ப வருத்தப்பட்டது வருத்தப்பட்டு இந்த மகர்ஷிகள் பேசினதையும் கேட்டு அவருக்கு வைராக்கியம் வந்துடுச்சு சரி இந்த தர்மங்கள் எல்லாம் நம்மால் எவ்வளோ கடைபிடிக்க தெரியும்னு கடைபிடிக்க முடியும்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்டு அங்கே யாகசாலையிலிருந்து கிளம்பினார் கலோயுகேத்வனாச்சாரானு திருஷ்டம் விஸ்மிதமான சகா அங்கிருந்து கிளம்பி ஜடையை தரிசின்றார் சிரசில் ஒரு தண்டத்தை எடுத்துட்டார் தீர்த்தபாத்திரத்தை எடுத்துண்டு அங்கிருந்து பாத யாத்திரையாக கிளம்பிட்டார் போகிற வழியில் கலியனுடைய பிரபாவத்தை பார்த்து ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது என்ன இப்படி இருக்குமா ஒரு யுகம் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவில் ஜனங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டே போனார் தர்மவர்னர் தத்ராபது ஜனான் கோரானு பாப்பாச்சார ரத்தான் கலான் பாகண்டினோ திஜா சர்வே என்ன பார்த்தாருன்னா போகிற வழியில் ஜனங்கள் எல்லோரும் அவரவர்கள் அவரவர்களுடைய தர்மங்களை விட்டுட்டு என்னென்னத்தையோ பேசிண்டு பாஷண்டிகளாக போயிட்ட பாஷண்டிகள்னா யாரு என்ன செய்வதுன்னு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போனதை பார்த்தார் பர்த்தாரம்வேஷ்டி பாரியாச்சா குரு ததா கணவரை மனைவி கண்டிப்பதும் அடிப்பதும் குருவை சிஷ்யன் அடிப்பதும் கண்டிப்பதும் பிரிருத்தாச்சா புத்திர பித் வதேரதா வேலைக்காரர்கள் முதலாளிகளை கண்டிப்பதும் தண்டிப்பதும் புத்திரன் தகப்பனாரை கண்டிப்பதும் தண்டிப்பதும் இப்படியாக இருக்குது இந்த யுகம் காதா பிராயாஸ்ததா வேதாக கிரியாசாமியாக சுபா கிரியாகா வேதங்கள் எல்லாம் பாட்டாக பாடப்பட்டது அதை கேட்டார் கீர்த்தனங்கள் மாதிரி வேதங்கள் பாட்டாக பாடுபடுற பாட்டு பாட்டாக பாடப்படுவதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறார் இந்த நாள் நிறையா அது மாதிரி காதல் விழ கடைகள் எல்லாம் போட்டால் காயத்ரிய பாட்டாக பாடுறதை கேட்குறோம் அது மாதிரி அவரும் கேட்டிருக்கார் கிரியாசாமியாக சுபாஹிரியாக பூத பிரேத பிசாச்சாத்யாக பலதாக தற்ற தேவதாக தேவதைகளுடைய ஆராதனம் குறைஞ்சு போயிடுத்து பூதங்களுடைய ஆராதனம் பிரேதங்களுடைய ஆராதனங்கள் பிசாச்சங்களுடைய ஆராதனங்கள் அதிகமாக ஆயிட்டு பகலில் செய்யக்கூடியதான பூஜையை விட இரவில் செய்யக்கூடியதான பூஜை அதிகமாக ஆயிட்டுது தேவதைகள் அனுகிரகம் செய்யறதுக்கு பதிலாக பூத்தங்கள் பிரேதங்கள் பிசாச்சங்கள் அனுகிரகம் பண்ணுறது நாம் ஆராதிக்கிறோமோ அவர்கள்தான் நமக்கு அந்த பலனை கொடுக்கிறார் ஜனங்கள் தேவதைகளை ஆராதிச்சால் பலன் வர்ற மாதிரி தெரியலேன்னு பூத பிரேத பிசாச்சங்களை ஆராதிக்கிறார்கள் அவர்கள் அவர்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறா புத்தியை கெடுப்பது நல்ல எண்ணம் இல்லை நல்ல வஸ்துக்கள் இல்லை சாப்பிடக்கூடியதான வஸ்து இல்லாமல் சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை அனுகிரகம் பண்ணுறா தாயேவ ஸ்ரத்தையா ஆர்ச்சந்தி ஜனாக பாப்ப ரத்தாசிதா அவர்கள் கொடுக்கக்கூடியதான சாப்பிட்டு அதில் ஒரு ஈடுபாடோடு கூட அவர்களையே ஆராதிக்கிறார் ஆகையினாலே தேவதைகளுடைய ஆராதனம் குறைஞ்சு போய்ட்டுது சர்வே வியவாய நிரத்தாக ததர்த்தே தக்த ஜீவிதாக கூட்டசாட்சிய பிரவக்தாரா சதா கேதவமானசாகா எப்பொழுதும் யார் நமக்கு பணம் தராலோ அவர்களை ஆராதிப்பது நமக்கு வேண்டியதை யார் கொடுக்குறாளோ அவர்களை ஆராதிப்பது அப்படி யுக தர்மங்கள் மாறிப்பேட்டது இப்படிலாம் நடக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார் தர்மவர்னர் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்